நட்டினையின் அறிவம் அஞ்சல் தொலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் கல்கி அவர்கள் எழுதின பொன்னியன் செல்வன்கிற நாவல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நாவல் ஒன்றுக்கு மேற்பட்ட பாகங்கள் இருக்கு இந்த பாகங்களை நாம தனித்தனியான புத்தகங்களா வாங்கியும் படிக்கலாம் இல்லாட்டி எல்லாத்தையும் அதாவது எல்லா பாகங்களையும் சேர்த்து ஒரே புத்தகமா வாங்கியும் நாம படிக்க முடியும் கரெக்டா அப்படித்தான் அஞ்சல் தொலைகள்லையும் ஒரு வகை அதாவது டைப் வந்து ஒண்ணு இருக்கு அந்த மினியேச்சர் ஷீட் அப்படிங்கற அடையாளத்தாள் அஞ்சல் தலை அதை பத்தி தான் நாம இந்த வாரம் நம்ம அறிவாம் அஞ்சல் தலையில பேசி தெரிஞ்சுக்க போறோம் மினியேச்சர் ஷீட்டுங்கிறது ஒன்னு இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட அஞ்சல் தலைகளை ஒரே தாள்ல பிரிண்ட் செஞ்சு அலங்காரங்களோட வெளியிடுறது நினைவு அஞ்சல் தலைகளை பத்தி நாம சில மாதங்களுக்கு முன்னாடி பேசணும் அந்த நினைவு அஞ்சல் தலைகளை அஞ்சல் துறை வெளியிடறதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சில சமயங்கள்ல ஒரே ஒரு அஞ்சல் தலைய வெளியிடுவாங்க உதாரணத்துக்கு இந்தியால இந்த வருஷம் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட நாகர்கோயில்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல தொடங்கப்பட்ட ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜோட நினைவு அஞ்சல் தலை அந்த பர்டிகுலர் டேல வெளியிடப்பட்ட நினைவு அஞ்சல் தலை அது ஒன்னே ஒண்ணுதான் அதனால அந்த ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் நினைவு அஞ்சல் தலைய மினியேச்சர் ஷீட் அஞ்சல் தலையா வெளியிடல ஆனா ஜூலை இருபத்தாறுல இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்க நாட்டுக்கும் இடையே இருக்கிற நல்லுறவை சிறப்பிக்க ரெண்டு அஞ்சல் தலைய இந்தியாவில வெளியிட்டாங்க ஒரு அஞ்சல் தலையில நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியையும் இன்னொரு அஞ்சல் தலையில தென்னாப்பிரிக்காவோட சுதந்திரத்துக்காக போராடின நெல்சன் மண்டேலாவையும் பிரின்ஸ் செஞ்சிருந்தாங்க இப்படி ஒரே நாள்ல ரெண்டு நினைவு அஞ்சல் தலைய வெளியிட வேண்டியது இருந்தது தனித்தனியா பிரின்ட் செஞ்சதோட இல்லாம இந்த ரெண்டு அஞ்சல் தலைகளையும் ஒரே ஷீட்லையும் சேர்த்து பிரிண்ட் செஞ்சு அஞ்சல் துறை வெளியிட்டாங்க இந்த ஷீட்டுக்கு பேர்தான் மினியேச்சர் ஷீட் இந்த மினியேச்சர் ஷீட்ல ரெண்டு வெவ்வேற மதிப்புள்ள ரெண்டு அஞ்சல் தலைகள் இருந்தது அதோட ரெண்டு அஞ்சல் துளைகளை சுத்தி அலங்காரத்துக்காக இந்தியா தென்னாப்பிரிக்கா சம்பந்தமான சில படங்களையும் பிரின் செஞ்சிருந்தாங்க நாம அனுப்புற தபால்கள்ல மினியேச்சர் ஷீட் அஞ்சல் தலைகளையும் ஒட்டி அனுப்பலாம் தவறே இல்லை மினியேச்சர் ஷீட்ல இருந்து அஞ்சல் தலைகளை அதோட துளைகள் அதாவது ப்ரஃபரேஷன்ல கட் பண்ணி வெளியே எடுத்தோம்னா மீதம் இருக்கிற அலங்காரத்துக்கு மதிப்பு இல்லாம அஞ்சல் தலை மூலமா தான் ஒரு மினியேச்சர் ஷீட்டுக்கே அழகுங்க சரி ஒரே நாள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அஞ்சல் தலைகள் வெளியிட்டா அத மினியேச்சர் ஷீட்டாவும் வெளியிடுவாங்களோ அதான அடுத்த கேள்வி அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏன்னா டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு சுவாமி மகராஜ் அப்புறம் அக்ஷதாம் கோயில் ரெண்டு நினைவு அஞ்சல் தலைகளை இந்தியால வெளியிட்டாங்க ஆனா தனித்தனி அஞ்சல் தலைகள் மட்டும் தான் வெளியிட்டாங்களே மினியேச்சர் ஷீட்டா ரெண்டு அஞ்சல் தலைகளையும் வெளியிடலோ இதனால என்ன தெரியுதுன்னா எப்பெல்லாம் நினைவு அஞ்சல் தலைகளை வெளியிடுறாங்களோ அப்பெல்லாம் மினியேச்சர் ஷீட் வகை அஞ்சல் தலைகளை வெளியிடணுங்கிற அவசியம் இல்லை அதே ஒரே ஒரு அஞ்சல் தலை கூட மினியேச்சர் ஷீட் வகை அஞ்சல் தலையாகவும் வெளியிடப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம நாட்டோட பாரம்பரிய சின்னமான தாஜ்மஹால சிறப்பிக்க ஒரு பதினஞ்சு ரூபாய் மதிப்புள்ள நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டிருந்தாங்க அந்த அஞ்சல் தலையை மினியேச்சர் ஷீட் வகை அஞ்சல் தலையாகவும் வெளியிட்டிருந்தாங்க அதனால ஒரு மினியேச்சர் ஷீட் வகை அஞ்சல் தலை வெளியீடுங்கிறது அந்தந்த நாட்டோட அஞ்சல் துறையை பொருத்தும் வெளியிடப்படுற அஞ்சல் தலையோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்தும் தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் முதன் முதலா ஐரோப்பால இருக்கிற லக்சம்பர்க் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல எலிசபெத் மகாராணியோட பிறந்த நாளை சிறப்பிக்க ஒரு அஞ்சல் தலைய மினியேச்சர் ஷீட் வகை அஞ்சல் தலையா வெளியிட்டாங்க இதுக்கு அப்புறம் பல நாடுகள் பல சமயங்கள்ல மினியேச்சர் ஷீட் வகை அஞ்சல் தலைகளை வெளியிட்டு வராங்க ஒரு விஷயத்தை இங்க நீங்க கவனிக்கணும் பெரும்பாலும் இப்படி மினியேச்சர் ஷீட் வகை அஞ்சல் தலை நினைவு அஞ்சல் தலைங்கிற கமமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் சார்ந்து தான் வெளியிடுவாங்க சாதாரண அஞ்சல் தலைங்கிற டெபனேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்புக்கு வெளியிட மாட்டாங்க ஏன்னா அளவு அதாவது பிரிண்டிங் குவாண்டிட்டி சாதாரண அஞ்சல் தலைகள் தினசரி தபால் சேவைக்கு தேவைப்படுறதுனால பல லட்சங்களில் தொடர்ந்து பிரிண்ட் செஞ்சுட்டே இருப்பாங்க அதே நினைவு அஞ்சல் தலைங்கிறது ஒரே ஒரு முறை சில லட்சங்கள்ல பிரிண்ட் செஞ்சுட்டு விட்டுருவாங்க நினைவு அஞ்சல் தலைகளை மீண்டும் இன்னொரு முறை பிரிண்ட் செய்யவே மாட்டாங்க அதனால அப்படிப்பட்ட நினைவு அஞ்சல் தலைகள் தான் மினியேச்சர் ஷீட் வகை அஞ்சல் தலையாக வெளியிடுறாங்க அஞ்சல் தலை சேகரிக்கிறவங்க அதாவது ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ் இந்த வகை அஞ்சல் தலையையும் சேகரிப்பாங்க சேகரிக்கணும் ஏன்னா இது ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வெரைட்டி சரி அடுத்த வாரம் நம்ம அறிவோம் அஞ்சல் தலையில் வேறொரு அஞ்சல் தலை தகவலோடு நம்ம பயணத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்